அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமானது மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது ஆகையினால ஒழுக்கத்தை இந்த உயிர் வாழ்கின்ற உடம்பை காட்டிலும் உயர்ந்ததாகக் கருதி அதை பாதுகாக்க வேண்டும் அறநெறிப்படி உடலை பேணுவது என்பது வாழ்க்கையின் சிறந்த பயனாகிய முக்தியை உறுதியாக கொடுக்கிற காரணத்தினால் அறநெறிப்படி உடம்பை பேணுதல் இந்த உடம்பை காட்டிலும் உயர்ந்ததாக கருதி கடைபிடிக்கணும் உயிர்ங்கிறது அழியாதது எனவா இங்கே உயிரினுங்கிறது உயிர் வாழ்கின்ற உடம்பை காட்டிலும் ஒழுக்கம் உயர்ந்தது என்பது கருத்து பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை ஒழுக்கத்தை ஒரு உடைமை பொருளை போல பேணி கடைப்பிடித்து விருப்பத்தோடு தன்னை பாதுகாத்து கொள்ளணும் எல்லா அறங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமானால் எல்லாத்துலேயும் நன்மையை கொடுக்கக்கூடிய அறம் எது என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமானால் நம்முடைய உயிருக்கு இந்த உடலில் மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்கு துணையாக இருப்பது ஒழுக்கம்தான் ஆகவே ஒழுக்கத்தை பரிந்தோம்பி காக்க வேண்டும் தெரிந்தோம்பி தேறினாலும் அகுதுதான் உயிருக்கு துணை என்பது கருத்து இந்த ரெண்டு குரல்லையும் ஒழுக்கத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் நாட்டில் வாழக்கூடிய நல்ல குடிமக்களுக்கு உரிய பொருளாக இருக்க வேண்டியது ஒழுக்கம்தான் ஒழுக்கத்தை விட்டு விலகிறதுங்கிறது பெறுதற்கரிய மனித பிறவியை கெடுத்ததாக ஆகிடும் அதாவது பிறவியை இழிவுபடுத்தியதாக ஆகிவிடும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அனைத்தையும் முறையாக ஆராய்ந்து பார்க்கின்றவன் தான் கற்ற அறிவு நூல்களை மறந்தாலும் மீண்டும் கற்றுக்கொண்டு விடலாம் ஆனால் இந்த பிறவியில் ஒழுக்கத்திலிருந்து வழிவினானே ஆனால் தன்னையும் சமுதாயத்தையும் அவன் கெடுத்தவனாக ஆகிவிடுவான் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு உள்ளத்தை மாசுபடுத்துகின்ற பொறாமை குணம் உள்ளவனிடத்தில் இன்பத்தை ஆக்கித் தருவது என்பது இல்லாததைப் போல ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் முன்னேற்றம் அதாவது இன்பம் என்பது உண்டாகவே உண்டாகாது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கரிந்து மன உடையவர்கள் பெரியோர்கள் இழித்து கூறுகின்ற செயல்பாடுகளின் தீய விளைவுகளாகிய குறைகளை ஆழ்ந்து அறிந்து பெரியோர்கள் போற்றி கூறக்கூடிய செயல்களை குறைவில்லாமல் கடைபிடிப்பார்கள் இழுக்கத்தின் ஏதம் படுபா கறிந்து உறவோர் ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவர்கள் உயர்ந்த மேன்மையை அடைவார்கள் ஒழுக்கத்துக்கு நேர்மாறான இழிவான செயல்களை செய்கின்றவர்கள் எய்தா பழியை அடைவார்கள் முறையாக வாழ்பவர் மேலான நன்மை அடைந்தே தீர்வர் முறையாக வாழாதவர் தனக்கு துன்பம் தரும் பெரும் பழியை பாவத்தை அடைந்தே தீர்வர் இந்த மூன்றாவது குரட்பாலிருந்து ஏழாவது குரட்பா வரைக்கும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுனால ஏற்படுற நன்மையையும் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதனால வரக்கூடிய குறைபாட்டையும் தீமையையும் உபதேசித்தன ஆக ஒழுக்கத்தினால உயர்வு அது இல்லைன்னா இழிவு இனி எட்டாவது குரல் சொல்லுகிறது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும் நல்ல செயல்களை இடைவிடாமல் நன்றாக கடைபிடிப்போமேயானால் அது நிலையான இன்பத்துக்கு காரணமாக அமையும் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் தீய செயல்களை தொடர்ந்து செய்தோமையானால் எப்பொழுதும் துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும் ஆக இந்த குரட்பா நல்லொழுக்கத்தினுடைய விளைவையும் தீயொழுக்கத்தினுடைய விளைவையும் உபதேசித்தது ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொழல் தீய வழுக்கியும் வாயால் சொழல் என்பது ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே அதாவது தவறிக்கூட வாயினால் தீமை பயக்கும் அல்லது பயனற்ற சொற்களை சொல்லுவது என்பது ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களுக்கு இயலவே இயலாது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் பல கற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவிலாதார் பெரியோர்களோடு சேர்ந்து ஒழுக்கம் பழகுதலை கற்றுக்கொள்ளாதவர்கள் பல நூல்களை படித்திருந்தாலும் அறிஞர்களால் அறிவுடையவர்களாக கருதப்பட மாட்டார்கள் இந்த கடைசியா ஒன்பது பத்து குரட்பா இந்த ரெண்டு குரட்பாக்களாலையும் சொல்லாலயம் செயலாலையும் வரக்கூடிய ஒழுக்கங்களை ஒரு விதமா தொகுத்து சொல்லி இருக்கிறார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை